வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்று முப்பதாவது செய்திச் சேவை ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் உடம்புகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு சோழர் தானமாக வழங்கப்பட்ட தங்க விளக்கை கண்டுபிடிக்க வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பந்தநல்லூரை சேர்ந்த ஆர் வெங்கட்ராமன் புகார் அளித்துள்ளார் சத்தியமங்கலம் அருகே தடை செய்யப்பட்டா பாக்கெட் அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் பாயல் பட்டினத்தில் வீட்டு வேலை பார்த்து வந்த அதே வீட்டில் 70 பவுண்ட் நகைகள் ரூபாய் இரண்டு லட்சத்தை கொள்ளையடித்துள்ளார் புதிய பாடத்திட்டத்தில் கிமு கிபி என்ற வார்த்தை மாற்றப்பட்டது குறித்து எந்தவித புகார்களும் வரவில்லை என தொல்லியல் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் அணை பாதுகாப்பு வரைவு மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் பழனிசாமி முன்மொழிந்து சேலம் சென்னை இடையேயான எட்டு வழிச்சாலை தொடர்பாக உத்தரமேரூரில் அன்புமணி ராமதாஸ் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு வருகிறார் நடிகர் ரஜினிகாந்த் மனைவி லதா ரஜினி நடத்தி வரும் பள்ளியில் பணியாற்றும் தோட்ட தொழிலாளி மரத்தில் விழுந்து பலியானார் நீதிமன்ற வளாகத்தில் கைது நடவடிக்கைகள் குறித்த வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இதை சகித்துக் கொள்ள முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளது சேலம் சென்னை புதிதாக போடப்பட்டு உள்ள மக்கள் அமோக ஆதரவு அளிப்பதாகவும் இழப்பீடு மிகவும் அதிக வழங்கப்படும் என்றும் சட்டசபையில் முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் எட்டு வழிச்சாலைக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சென்னையை சேர்ந்த நிறுவர்கள் தாக்கி கைது செய்துள்ளனர் பன்னீர்செல்வம் ஏழு பேரை தகுதி நீக்கம் செய்ய கோரி தினகரன் ஆதரவு நீக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது எஸ்டி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி நிதியினை ஒதுக்குவதற்கு தமிழக அரசு ஏன் அக்கறை செலுத்தவில்லை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் தினமும் நாற்பத்தி ஏழு போராட்டங்கள் நடக்கிறது என்று தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்திய செய்திகள் மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் ஒரு பள்ளியில் கொட்டாடி விட்டதற்காக பதினோரு வயது சிறுவனின் கண்ணத்தில் தலைமை ஆசிரியர் அறைந்ததை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆளுநர் பணிகளை தடுத்தால் 7 ஆண்டு சிறை தண்டனை வழிவகை உள்ளது என்பது புதுவைக்கு பொருந்தும் என்று சட்டம் என்பது நாடு முழுவதும் சமமானதுதான் என புதுவை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் மும்பையில் பெண் பத்திரிகையாளரின் முடியை பிடித்து இழுத்து இனவெறி தாக்குதல் நடத்திய மற்றொரு பெண் பயணியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி மீறக்கு ஆபத்து இருப்பதால் கவனமாக இருக்க அவரிடம் உள்துறை அமைச்சகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் தனது பத்து மாத ஆண் குழந்தையை தாய் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசு முறை பயணமாக அதிபர் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூர் மாவட்டத்தில் மருத்துவமனையில் அலட்சியம் காரணமாக பத்தொன்பது வயது இளைஞன் உயிரிழந்துள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டும் மீண்டும் கையில் எடுக்க இருப்பதாக விஸ்வ இந்து பரிஷத் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கொண்டு வந்த எமர்ஜென்சியின் இரண்டு ஆண்டுகளும் நாட்டுக்கே இருந்த காலம் அந்த காலத்தில் ஜனநாயகத்தை காக்க போராடிய அனைவருக்கும் என்று பிரதமர் மோடி சாடியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் அச்சுறுத்தல் இருப்பதால் சாலை பிரச்சாரத்தை தவிர்க்க உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்ற உண்மையை பாகிஸ்தானின் வெற்று வார்த்தை ஜாலங்கள் மாற்றிவிடாது என ஐ பொது சபையில் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது அயல் நாட்டு அமெரிக்க எம்பி தேர்தலில் வெற்றி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கொலம்பியாவில் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டது அமெரிக்கா தொடங்கிய வர்த்தக போரில் சிக்கி கடும் நெருக்கடிக்கு ஆளாக முன்னணி இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனமான சொந்த நாட்டிலிருந்து வெளியேறப்போவதாக தெரிவித்துள்ளது உலகில் பெண்களுக்கு சற்றும் பாதுகாப்பு இல்லாத நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது அல்ஜீரியாவில் தஞ்சம் புகுந்த சுமார் ஆயிரம் அகதிகளை உணவு மற்றும் தண்ணீர் ஏதுமின்றி சஹாரா ஆலைவனத்திற்கு புரத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு அந்த நாடு மறுப்பு தெரிவித்துள்ளது கொலம்பியாவில் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட சேர்ந்த பத்திரிகையாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டது இஸ்ரேல் நாட்டின் இரண்டு ஏவுகணைகள் டமாஸ்கஸில் உள்ள விமான நிலையத்தில் அருகில் தாக்கியதாக சிரியா குற்றம் சாட்டியுள்ளது அணு ஆயுத ஒப்பந்தத்தில் அமெரிக்கா விலகியதுங்கள் ஈரான் நிறையவே மாறியிருக்கிறது ஆனால் நினைக்கும் வழியில் அல்ல என்று அந்நாட்டு மக்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலிய விமானப்படைகள் டமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ள ஈரானிய சரக்கு கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகொரிய அதிபர் கிம் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் நடுவே சிங்கப்பூரில் நடந்த சந்திப்பின் போது உளவு கருவிகளை வைத்து அது ஒட்டு சிங்கப்பூர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்தியாவில் கடனாக பெற்ற தொகையை உடனடியாக செலுத்த தயாராக உள்ளதாக விஜய் மல்லையா தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் இந்தியாவின் பொருளாதாரம் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்ட இலக்கு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐந்து லட்சம் கோடி டாலர் பொருளாதாரம் என்கின்ற இலக்கு கொண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்திய பொருளாதாரம் தற்பொழுது ஏழு புள்ளி ஏழு சதவீத மும்பை பங்குச்சந்தையில் வர்த்தக நேர முடிவில் சென்செக் குறியீட்டு எண் இருநூற்று பத்தொன்பது புள்ளி இருபத்தி ஐந்து புள்ளிகள் குறைந்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி புள்ளி முப்பத்தி புள்ளிகளாக உள்ளன ஒவ்வொரு மாதமும் வரி தாக்கல் செய்ய அனுமதிப்பது மற்றும் வரி வசூல் செய்யும் நடைமுறையை மாதங்களாக செய்து வருகிறது இந்த நிலையில் வரி ஆவணங்களை ஆராய தொழில்நுட்பத்தினை கொண்டுவர உள்ளது விளையாட்டுச் செய்திகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பன்னிரண்டு வயது ரத்யானந்தா செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகியுள்ளார் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டில் பட்டம் வெல்லும் வாய்ப்புள்ள அணிகளில் ஒன்றாக கருதப்பட்டது நட்சத்திர வீரர் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டனா அணி ஆனால் தொடர் ஆட்டத்தில் அயர்லாந்து அணியிடம் ஆனால் அடுத்த ஆட்டத்தில் மூன்று என அர்ஜென்டனாவை வென்றது குரோசிய அணி திரைச்செய்திகள் சுந்தர்சி இயக்கத்தில் பெரும் பொருட்சளவில் உருவாக படம் சங்கமித்ரா தேனாண்டா பிலிம்ஸ் நிறுவன தயாரிக்கும் இப்படத்தின் முதற்கட்ட பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன ஜெயம் ரவி மற்றும் ஆர்யா இவரும் புதன்மை கதாபாத்திரங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளனர் கூட்டணியில் உருவாகும் புதிய படத்திற்கான விஜய் லண்டனில் தொடங்கியது அஜித் சிவா கூட்டணியில் உருவாகும் விசுவாசம் படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெறுகின்றது இத்துடன் நச்சினேயின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன தினமொரு துளி பொது அறிவு புவியல் அறிவோ அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ நன்றி வணக்கம்